அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவில சி மனுவேல் இந்த சிந்தனையின் தலைப்பு பயணத்தில் பொறுமை பொறுமை என்பது அனைத்து செயல்களிலும் அனைத்து இடங்களிலும் அனைத்து மனிதர்களிடமும் அனுசரிக்கப்படுகின்ற அர்ப்பணிப்பு உணர்வு விபத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கு நம் பொறுமையின்மையே காரணம் ஒரு நொடியை சேமிக்க ஆயிலேயே தாரை பார்க்கும் தருணம்தான் விபத்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்திருந்தால் பின்னால் வருகிற வாகனத்திற்கு வழிவிட்டிருந்தால் முன்னே செல்லும் வாகனத்தை மோசமான வளைவில் முந்த முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் பல பெற்றோரின் கனவுகள் கசங்கி இருக்காதே பல மாணவர்களின் இயக்கங்கள் எரிந்திருக்காதே பல சகோதரர்களின் எதிர்பார்ப்புகள் நசுங்கி இருக்காதே இயல்பாய் அடங்க வேண்டிய உயிர் குருதி கொப்பளிக்க கழுத்து கத்தரிக்கப்பட்டு பலியாயிருக்காதே ஊனமுற்று வாழ்நாள் முழுவதும் படுக்களோடு வாழும் இதயங்கள் இருந்திருக்காதே ஆம் சிந்திப்போம் நம்முடைய பயணங்களில் பொறுமையை நாம் கடைபிடிப்போம் நன்றி